நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிக்கலான வழக்குகளில் சரியான தீர்ப்பு வழங்கும் மரியாதை ராமன் கதையை நாம் இன்று பார்க்க நீதிபதி மரியாதை ராமனை பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அவரு வந்து ஒரு எவ்வளவு சிக்கலான வழக்கா இருந்தாலும் அதுல வந்து மிக திறம்பட தீர்ப்பு சொல்லி எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு திறமையான நீதிபதி அவரு சோ அவரோட ஒரு கதை வந்து யானையும் பானையும் அப்படிங்கிற கதையை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு யானை இருந்தது அவருக்கு அந்த யானையை ரொம்ப பிடிக்கும் எங்க போனாலும் அந்த யானையில்தான் போவார் ராஜா அந்த யானையை வந்து ரொம்ப சீரும் சிறப்புமா வளர்த்துட்டு வந்தார் ராஜா அந்த ராஜா கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பல பேர்ல வந்து தினந்தோறும் ராஜாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ரெண்டு பேருக்கு கிடைச்சிருந்தது ஒருத்தர் வந்து மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய குயவர் இன்னொருத்தர் வந்து துணிவெளுக்கக்கூடிய வண்ணான் இந்த ரெண்டு பேருமே வந்து ராஜாவை தினந்தோறும் சந்திப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ராஜாவை பாக்க போறதுனாலயோ என்னவோ தெரியல இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்காது எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இப்படி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு நாள் அந்த மண்பாண்டம் செய்யக்கூடிய பானைகள்லாம் செய்யக்கூடிய அந்த குயவர் என்ன பண்ணார் ராஜா கிட்ட தனிமையில் சந்திச்சு ராஜா நீங்கள் வச்சிருக்க யானை வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்த்தாலே ரொம்ப கம்பீரமாக இருக்குது ஒரே ஒரு குறை தான் அந்த யானை வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது அதை வந்து நம்ம வண்ணான்கிட்ட சொல்லி வெளுத்து வெள்ளையாக்கி தர சொன்னிங்கன்னா இன்னும் வந்து நல்ல கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் வண்ணானோட வேலையே வந்து அழுக்கு துணிகளை எல்லாம் துவைச்சி வெலுப்பாக்குறதுதான் இல்லையா அதனால வந்து யானையையும் வெளுப்பாக்கலாம் அப்படின்னு இந்த குயவன் வந்து ராஜாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தான் ராஜா கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியா யானை வெள்ளையா இருந்தால் நல்லா தான் இருக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்ணான கூப்பிட்டு இங்கே பாப்பா என்னுடைய யானையை வந்து நீ வந்து வெளுப்பாக்கி வெள்ளையாக தரணும் அதான் உன்னோட வேலை அதுக்கான எல்லா வேலையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டாரான் இப்போ வந்து வண்ணானுக்கு ரொம்ப கவலை ஆகிப்போச்சு என்னடா இது ரொம்ப அமைதியாக நல்லபடியாக போய்ட்டு இருந்தேன் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சு யானையும் எப்படி வெளிப்பாக்க முடியும் இது போய் ராஜா கிட்டே சொன்னால் ராஜா கோச்சிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் போகிற வழியில் மரியாதை ராமன் நீதிபதி எரித்தாப்பில் வந்துட்டு இருந்தார் அவரை பார்த்த உடனே கவனிக்காமல் அவன் போயிட்டுருக்கதை பார்த்தோடனே அவர் சொல்கிறார் என்னப்பா இங்கவா எப்போதும் நீ ரொம்ப கலகலப்பாக இருப்பிய இன்னைக்கு என்ன பார்த்தா ஆள் ரொம்ப சோர்வாக இருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டாரான் ஆமாங்க ஐயா ராஜா வந்து யானையை வந்து கருப்பாக இருக்கக்கூடிய யானையை வந்து வெளுப்பாக்கி வெள்ளையாக்கி தரணும்னு சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணுறது எப்படி எனக்கு துணிதான் வெளுக்க தெரியும் யானையை எப்படி வெளுக்க முடியும் இதை போய் நான் ராஜா கிட்டே எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னாரான் நீ ராஜா கிட்ட இதை போய் வெளுக்க முடியாதுன்னுலாம் சொல்ல வேணாம் தரேன்னு சொல்லு ஆனால் நான் சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரான் ஒன்னே ரொம்ப உற்சாகமா கிளம்பி போயிட்டான் மறுநாள் ராஜாவை சந்திச்சு ராஜா எனக்கு யானைய வந்து வெளுப்பாக்குறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்ணிட்டேன் ஒரே ஒரு குறைதான் இந்த யானையை உள்ள போட்டு வெளுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பானை வேணும் எப்படி துணிங்களை எல்லாம் தண்ணியில ஊற வச்சு நான் வெளுக்கறனோ அது மாதிரி இந்த யானையும் அந்த பானைக்குள்ளே போட்டு தண்ணியில ஊற வச்சு நான் வெளுக்கணும் அதனால எனக்கு ஒரு பெரிய பானை வேணும் யானையை உள்ள போடுற மாதிரின்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணாரு ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யானையை வெளுக்கிற ஐடியா கொடுத்தான் இல்லையா குயவன் அவனை கூப்பிட்டீங்க வா யானையை வெளுக்கிறதுக்கு நீ தானே ஐடியா கொடுத்த இப்போ வந்து அந்த யானையை வெளுக்கிறதுக்கு ஒரு பெரிய பானை தேவைப்படுது அதை நீதான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அவன் அதிர்ச்சி ஆயிட்டான் ஐயையோ நம்ம வந்து வண்ணான மாட்டி விடலான்னு பார்த்தா கடைசியில் அந்த பிரச்சனையில நம்மளே மாட்டிக்கிட்டோமே ம் கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிற சரியா போச்சே நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து கேடு நினைச்சோம் இப்ப நம்மளே கெட்டு போற மாதிரி ஆயிப்போச்சே அப்படின்னு நினைச்சிட்டு வேற வழி இல்லாமல் பானை செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சான் ஊருக்கு வெளியில இருந்து சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய செம்மண்ணுகளை வந்து நிறைய வண்டி வண்டியா கொண்டு வந்து குமிச்சு கொலைச்சு அதை பானை செய்ய ஆரம்பிச்சான் மனுஷங்க பயன்படுத்துற பானைகள் வந்து உறுதியா இருக்கும் ஒரு யானையவே உள்ள போடுற அளவுக்கு பானை செஞ்சா அது எப்படி உறுதியா இருக்கும் ஏதோ வந்து பெரிய சைஸில் ஒரு பானையின்ற பேரில் உன்னை செஞ்சு வச்சு ராஜா கிட்ட சொன்னான் நான் பானையை செஞ்சுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்ணான் வந்து அதை ஒரு பெரிய பாலம் மாதிரி கட்டி அந்த பாலத்தில் யானையை ஏற்றி கொண்டு போய் அந்த பாலத்துக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த பானையில் வந்து யானையை பிடிச்சி தள்ளி விட்டாங்க யானை போய் தபுக்கடின்னு அந்த பானையில் உளுந்துது உளுந்த உடனே பானை என்ன ஆச்சு டக்குன்னு போச்சு அப்போது வண்ணான்னு சொன்னானா பாருங்கய்யா இந்த பானை தரம் இல்லாத இருக்கு இதில் எப்படி யானையை போட்டு வெளுக்க முடியும் இந்த யானையை போட்டு வெளுக்கிற மாதிரி தரமான ஒரு பானை செஞ்சாதானே முடியும் இந்த குயவனுக்கு பானையே செய்ய தெரியலை அப்படின்னு நானும் அப்போ அந்த குயவன் வந்து வேகமாக ஓடி வந்து ராஜா காலில் விழுந்தானான் அரசரே என்னை மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாமல் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் இந்த வண்ணானுக்கு வந்து பிரச்சனையை கொண்டு வரணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு தப்பான ஒரு ஐடியா கொடுத்தேன் அதனால வந்து இப்போ எனக்கே பெரிய பிரச்சனையாயிப்போச்சு தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க யானையை வெளுக்கவும் முடியாது யானையை போட்டு செய்கிற அளவுக்கு பானை செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னானான் அப்போ தான் ராஜா நினச்சாரான் ச இவன் சொன்னதை கேட்டு நம்மளும் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்ண அனுப்பிச்சுட்டாரான் அனுப்பிச்சிட்டு அந்த குயவனை தனியாக கூப்பிட்டு இனிமேல் இந்த மாதிரி முட்டாள்தனம எனக்கு ஐடியா கொடுத்த உன்னை நான் தொலைச்சிப்பிடுவேன் தொலைச்சி போய் உன்னோட வேலையோ உள்ள வேலையோ ஒழுங்காப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரான் அதனால எப்போவுமே அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினச்சா அது நமக்கே பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும் எப்போயுமே நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு ஏற்கனும் சரியா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்க அவங்களுடைய ஃபோனில் இந்த கதைகளை அவங்க தொடர்ந்து கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்மளுடைய ஆப்பையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரியா